சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பையார் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இருக்கும் அந்த சமஸ்கரண உத்தரார்த்தத்தில் இதில் அஞ்சு கல்யாணம் கிருஷ்ணனுக்கு நடக்கிறத சொல்கிறார்கள் இதில் பகவான் பாண்டவர்களை இதில் பார்க்குறதுக்காக போகிறார் அந்த சமயம் வச்சுன்னா கரெக்டாக போகிறார் அவர்களுக்கு வந்து திரௌபதியோட கல்யாணம் ஆயிடுத்து அவர்களுக்கு பாக பிரிவினை மாதிரி ஏற்பட்டு அவர்களுக்கு காண்டவ பிரஸ்தம் கிடைச்சி அதுக்கப்புறம் இந்திரப்பிரஸ்திட்டத்தை அவர்கள் நிர்மாணம் பண்ணியாச்சு அந்த இடத்துல சந்திக்கிறார் அப் அங்கே தான் நடக்கக்கூடிய அந்த விஷயம் அதாவது அத்த பிள்ளைகள் பாண்டவர்கள் மாமா பிள்ள இவர் வாசுதேவனான கண்ணன் இப்போது அதனால் இந்த ஒரு உறவு அப்படியே நீடிக்கும் கடைசி வரைக்கும் நீடிக்கும் அப்படி இருக்கும் நம்ம விட்ட இடத்த பார்ப்போம் நம்ம என்ன பார்த்தோம் கடைசியாக அந்த அத்தையான குந்தி முன்னால் பார்த்தோமே மொதோ ஸ்கந்தத்தில் எட்டாவது அத்தியாயத்தில் எப்படி கண்ணன் உத்தரையினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பரீட்சியத்தை காப்பாற்றின போது அத்தையான குந்தி ஏக்கமாக ஸ்தோத்திரம் பண்ணால் பார்த்தோம் அப்படிப்பட்ட அந்த குந்தி இங்கே இப்போ முன்னால் நடக்கிறத அப்படியும் பிரேமையால் ஏற்பட்ட ஒரு மன கஷ்டம் ஒரு மனக்கலக்கம் ஒரு ஆகி தொண்டையெல்லாம் அடைச்சு போய் கண்ணி க ஜலம் அப்படியே கொட்டுறது அப்படி இருக்கக்கூடிய குந்தி முன்னால் அவள் பட்ட கஷ்டங்கள்லாம் பார்க்குறாள் பார்த்து அதாவது பாண்டு மாதிரியோடு போன அப்புறம் அவளுடைய குழந்தைகளை நான் குழந்தை வழி விட்டு விட்டு என்ன அத அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லாமல் இருக்கக்கூடியவன்னா நாத்தன் சொல்லப்படும் அதாவது அநாதையாக இல்லாத அதாவது தங்களை ரட்சிக்கப்பதற்கும் தங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாதவர்கள் தான் அநாத அனாதை அப்படின்னு நாத்தன்கிறத அப்படி இல்லாமல் ரட்சிக்கக்கூடியவர்கள் நமக்கு காப்பாற்றக்கூடிய போற்றக்கூடியவர்கள் அவர் தான் நாத்தன் சொல்லுவார் அப்படி முன்னால் இருந்த கஷ்டங்களை நினச்சிட்டு கஷ்டங்கள் போவதற்காக தனக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய எப்போ நமக்கு பாப்ப முட்டைகள்லாம் இருக்க வித்யா க்ளேஷங்கள்லாம் இருக்குது போன உடனே மனத்தில் தோன்றக்கூடிய அந்த ப பரமாத்மா வரான் கிருஷ்ணன் அவர்கிட்ட சொல்கிறாரு ஏ கிருஷ்ணா பந்துக்களான எங்களை அப்போ அத்தை பிள்ளைகளைத்தன் அப்படி நினைக்கக்கூடிய உன்னால் என்னுடைய சகோதரன் எப்பொழுது அனுப்பப்பட்டவர் அதாவது வாசுதே வசுதேவன் அப்படின்னா அப்போ எங்களுக்கு சேமம் வந்துருத்தோம் கிருஷ்ணா நீ வந்த உடனே சேம வந்துருத்தும் அதனால் உங்களால் நாங்கள் நாத்தனாக கொள்ள நாத்தன் கொண்டவர்களாக ஆக்கப்பட்டோம் பயம் சனாதாக ஆக்கிறது தான் எங்களுக்குன்னு இருக்கார் கிருஷ்ணன் இருக்கார் எங்களுக்குன்னு கிருஷ்ணன் இருக்கார் சொன்னால் போகிறோம் ரொம்ப கிருஷ்ணன் பார்த்து அந்த குழந்தைகள் வந்து அந்த மலப்பாம்புக்குள்ளே அகாசுரன் வந்தான் அதுக்குள்ளே போனேன் கண்ணாக இருக்கான்டா கண்ணை பார்த்துப்பான்டா அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி கிருஷ்ணன் இருக்கார்னு ஒரு தைரியம் வந்துருக்கும் அந்த தைரியமே அவர்களை வந்து அந்தந்த இடத்துல காப்பாற்றும் யாராக நம்ம பஞ்சபாண்டவர்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றும் லோகத்திற்கே ஸ்நேகிதனாக இருக்கான் சுகிருதாக இருக்கான் நண்பனாக இருக்கான் க்ஷேமத்தை செய்யக்கூடியவனாக இருக்கான் ஆத்மாவாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தன்னை சேர்ந்தவன் மற்றவன் ஒரு பிரமை அதாவது மயக்கம் அவ்வளோ இல்லையே அப்படி இருந்தாலும் அடிக்கடி ஸ்மரிக்கக்கூடியவர்களுடைய ஹிருதயத்தில் இருந்துட்டு கஷ்டங்களை போக்கடிக்கிறீர்கள் அப்படி நம்ம பக்க மனசில் இருந்துட்டு எல்லாத்தையும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோம் வியாக்குளங்களை போக்கடிக்கிறீர்கள் சொல்கிறார் குந்தியினுடைய பு புட்டர்களால் இப்படி பார்ப்போம் குந்தியினுடைய புத்திரர்களான பாண்டவர்களால் வரவேற்கப்பட்டு அப்படி நமஸ்காரம் பண்ணப்பட்ட அதுக்கப்புறம் சாத்தியகையும் வே அவரும் வேறு ஆசிரத்தில் உட்காந்துக்கார் சாத்திய கூட வருவார் மற்றவர்களும் எல்லோரும் நன்றாக உபசரிக்கப்பட்டார்கள் போற்றப்பட்டார்கள் ஆதரிக்கப்பட்டார்கள் எல்லாரையும் நன்றாக கௌரவிக்கப்பட்டு எல்லோரும் உட்காண்டார்கள் கிருஷ்ணன் வந்து திரௌபதியோடு நிற்கக்கூடிய அந்த அத்தை குந்திகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி க்ஷேமம் விசாரித்தேன் அப்போ இவரை வந்து அப்படியே ஹிருதயத்தில் அந்த ஸ்நேகம் பிரியம் அப்படியே பொங்கி வருது கண் ஜலம் கல்லை வருது அப்படி அப்படியே அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டோம் தன்னுடைய பந்துக்கள் அண்ணா வசுதேவர் போன்றவருடைய கஷேமத்தை விசாரிக்கிறார் அண்ணா வந்து அப்படி பிரியத்தால் தழுதழுத்து போன தொண்டை அடைக்கிறது கல்லை ஜலம் அப்படியே கொட்டுறது அப்போது முன்னால் தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை நினச்சி வருத்தப்பட்டு அந்த எல்லா துக்கங்களும் போகிறது மாதிரி இப்போ காட்சி கொடுக்கூடியும் இந்த கிருஷ்ணன்ட்ட பேச ஆரம்பிக்கணும் நீ இப்படி பந்துக்குளான எங்களை ஞாபகம் வச்சுண்டு நினைவில் வச்சுண்டு என்னுடைய சகோதரனான அக்ரூரை முன்னால் அனுப்பிய ஆமாம் சகோதரனை ஏற்கனவே சொன்னோம் எல்லாம் கசின் பிரதர்ஸ் எல்லாம் காசின் பிரதர்ஸ் தான் எல்லா கசின் பிரதர்ஸ் தான் இவர் சொந்த அண்ணா வசுதேவன் அக்ரூரெல்லாம் கசின் பிரதேர்ஸ் அவருக்கு சித்தப்பாக ஒண்ணுமே கண்ணனுக்கே சித்தப்பாக உண்மை அப்படி கசின் பிரதேஷ் தான் அக்ரூரன் அக்ரூரர் அப்போ நீ நீ அனுப்பி போனேன் எங்களுக்கு ஷமம் வந்து கொடுத்தேன் இருந்த எங்களுக்கு நீ நாத்தனாக வந்துட்டியே அப்படின்னு கொண்டாடி அப்போது இருந்தாலும் அவளுக்கு வந்து அந்த பரமாத்மா அந்த ஸ்மிருதி இருக்கு கண்ணனுடைய பரமாத்ம ஸ்வரூப ஸ்மிருதி இருக்குது அதனால் என்ன சொல்கிறார் நீயோ லோகத்திற்கும் உற்ற நண்பன் லோகத்தில் வேண்டியவன் லோகத்தினுடைய ஆத்மா அந்தராத்மா உன்னை உனக்கு தன்னை சேர்ந்தவன் சாராதவன் வேற்றுமையெல்லாம் இல்லை இருந்தாலும் அந்த சேர்ந்தவன் சேராதன் வேற்றுமையால் ஏற்படக்கூடிய மயக்கம் பிரமை அப்படிலாம் இல்லை இருந்தாலும் உன்னை நினைக்கக்கூடியவர்கள் விடாமல் உன்னை மனசில் தியானம் பண்ணிட்டு உன்னை நினைக்கிறார்கள் ஒன்றையே சார்ந்திருக்கார்கள் ஒன்றையே அடைக்காலம் அடைந்தவர்களுக்கெல்லாம் நீ ஹயத்தில் உட்காந்து அவருடைய கஷ்டத்தையும் துயரத்தையும் தோ சோகத்தை மோகத்தை நீ போக்கிறேன் அப்படின்னு இங்கேயும் ஆரம்பிச்சுட்டேன் முன்னால் சொன்னது கடைசியில் நடக்கக்கூடியது இங்கே அவள் ஃபஸ்ட்டு மீட்டிங் மாதிரி இருக்குது அப்போ வந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள் மேலே மூலத்தை பார்ப்போம் இது ஷிரோபாஜா கிம் நான் ஆச்சரிதம் ஸ்ரேஷோம் நான் வேதாகம் மதீஸ்வரன் யோகேஸ்வரம் நாம் துர்தர்ஷம் என்னோ திருஷ்டகம் கம் நச்சரித்தேஜோ நேதாக மதீஸ்வர யோகேஸ்வராணம் துர்ஷோ எண்ணோ திருட்டம் இது வை வாஷி மாசன் ராஜாசோம் ஜனயன் நயந்திரா விபு இஷி மாசன் ராசோ சுகம் ஜனயன் நயனம் இத்தோகா விபும் ஏக்கிய விஜய வானரஜம் ாண்டிவம் தனுராய துணுச்சாட்சயோ எக்கமிய விஜய வானரம் தனுராய துணுச்சயோ சாம் கிருஷெலோ விகர் விபம் வனுவியலமீர்ணம் பலமக்கீம் பிரவிஷத்து பரவீரோ விகர் விபம் வனுவியலமாக்கீம் பிரவிஷத்து பரவீர பரவீர தத்தரா வித்யன் சரேர் வியாஹிஹி சூக்கரான் மகிஷான் ரூனு சரபான் கவயான் கட்கானு ஹரிணான் சசச்சல்லகான் தத்தரா வித்யன் சரேர் வியாகரானு சூக்கரான் மகிழான் ரூனு கவயான் கட்கானு ஹரிணான் சச செல்லகான் ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் பதினொன்றிலிருந்து பதினஞ்சு மூலத்தை சேவிப்போம் பிறகு அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம் ி கி ஆச்சரிமமீரோராஷோ எண்ணோ திருஷ்டுமரிகேராஷோ எண்ணோ திருஷரசம் இது வைவாஷிக மாசா சோரம் ஜனையயம் இந்திரஸ்ஸிரஸ் விபுகம் இது வைவாஷி மாசா சோ கம் ஜனம் இத்தூகா விபு ஏகத விஜய வா நாண்டீவம் தனுராச்சயம் ஏக்கிய விஜயோ வா நம்ாண்டம் தனுராச்சய சன்னுவியழமீர்ணம் பிரவிசே பரவீர சேனோ விகர் விபம் வன விபம் மகத்து சாம் கிருஷ்ண சன்னோ விகர் விபம் மகத்து ப்யமீர்ணம் பிரவிஷத்து பரவீரீர்வியன் சூகரான் மகிஷாண் ருன் சரபா கவையன் ட்ரான் கரிணா தசசான் தரீர்வியன் மகிஷான் சரபானு கவயான் கட்கான் ஹரிணான் சசசல்லு அர்த்தம் பார்ப்போம் இது இவன் யாரு நம்ம அர்ஜுனன் வீரன் வில்லாளி அவன் வந்து ஒரு கஷத்திரியன் சத்திரியனுடைய கடமைகளை செய்கிறான் மேல பார்ப்போம் புத்திர சொல்றார் ஏ சர்வேஸ்வரா எங்களால் என்ன புண்ணியம் செய்தோனோ பார்த்துடல எங்களுக்கு தெரியல ஏன்னா யோகேஸ்வரர்களாலையும் பார்க்க முடியாத உங்களை விஷயத்தில் உங்கள் விஷயத்தில் மனதை செலுத்திய எங்கள் சண்கு விஷயமாக ஏற்பட்டுருக்கலை இருக்கலை அப்படின்னு சொன்னார் கண்ணன் வந்து அவரவர்கள் கண்ணிட்ட வரபோது ஒரு பக்கம் அந்த பிரேமை வரும் ஸ்நேகம் பிரேமி எல்லாம் வரும் இன்னொரு பக்கம் அதேப்பா பெரியவர்ப்பா பெரியவர் அப்போ வந்து ரெண்டு பிள்ளையரில் ஓடும் அது அண்ணா பிரேமின்னா அழகாக சொல்லுவார் பிரேமின்னா அந்த ஒரு பக்கம் அவன் வந்து அத்தை பிள்ளை மாமா பிள்ளை தான் மாமா பிள்ளை ஆனால் பரமேஸ்வர் ஆனால் பரமாத்மா கேஸ்வரில் கூட த தரிசனம் கிடைக்க கொடுக்காரு அவரவர் ஆனால் மாமா பிள்ளை கல்லை நேர கண் கண் பார்க்குறோமே அப்படி ரெண்டு பிள்ளையில் அப்படி பார்க்குறாங்க இப்படி தான் இப்படி தர்மபுத்திரால் பிரார்த்தனை பண்ணப்பட்ட அந்த கிருஷ்ணவர் மாத்தம் இந்திரப்பிரசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் அவங்க பாண்டவர்களுக்கும் எல்லோருக்கும் ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு மழைக்காலம் வார்ஷிகான் மாசான்வை அப்போ மழைக்காலம் நாலு மாதம் வா வார்ஷிக்கான் நாலு மாதம் சுகமாக வாசம் பண்ணார் எப்படி ராமாயணத்தில் அந்த கிருஷ்கிந்தா காண்டத்தில் ஒரு மலையில் லக்ஷ்மணோடு இருக்கார் வாரிசிகான் வாசன் நீ போய் அனுபவிச்சுடுவாப்பா அந்த வருஷா காலம் முடிஞ்ச உடனே மழை காலம் முடிஞ்ச உடனே நம்ம வேலையை தொடங்கலான்னு அனுப்புகிறார் இந்த சுகரீவன் அப்போ அப்படி அங்கே நாலு மாதம் சுகமாக இருக்கார் அந்த மாதிரி இங்கே சுகமாக இருக்கார் அங்கே வந்து துக்கத்தோடு இருந்தார் ரா ராமர் சீதையை நினச்சிட்டு இங்கே இவர்களுக்கு எல்லோரும் சுகத்தை கொண்டு இருக்கார் ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் ஒரு பொழுதும் அந்த சத்ருவீரர்களை கொள்ளக்கூடியவனான அர்ஜுனன் வந்து கவசத்தை போட்டுட்டு காண்டிபங்கிற தன்னுடைய வில்லை எடுத்துட்டு அழிவே குறைவில்லாத அழிவில்லாத பானங்களை கொண்ட ரெண்டு அம்பராத்வணிகளை எடுத்துட்டு வானர கொடியோடு இருக்கான் அவனுக்கு வந்து இப்போ கிருஷ்ணனுக்கு கருடக்கொடி அர்ஜுனனுக்கு வானரக்குடி அந்த வானரக்குடியோடு இருக்கக்கூடிய தேரில் எறிந்து கிருஷ்ணனோட வேட்டையாடுவதற்காக போகிறான் அங்கே பல பகுவியாழ மனேக சர்ப்பங்கள் மிருகாதின பலவிதமான மிருகங்கள் இருக்கக்கூடிய பயங்கரமான காட்டுக்குள்ளே போனான் கா வேட்டையாடுவதுங்கிறதையும் அவர்களுக்கு ஒரு தர்மம் தொழில் செய்யணும் அப்போ அந்த இடத்துல பானங்களால் இப்போது வியாகரான் புலிகளை சூக்கரான் பந்திகளை மகிழான் எருதுகளை எரும மாடுகளை ருடுன கலைமான்களை அதாவது ருடுன கலைமான்கள்னால் இப்போ கொம்பு பெருசு பெருசாக பெருசு இருக்கும் நீட்டினில் பெருசு பார்க்கும் பெரிய மான்கள் சரபான் சரப மிருகங்களை கவையான பசு போலக்கூடிய இது மாடுகள் அது மாதிரி காட்டெருமை காட்டெருமை அதுமார்கள் கா காட்டெருமைகள் கவையான கட்கானா காண்டா மிருகங்களை அருணானா மான்களை சகல் சல்லகான முயல்களும் உள்ளம் பந்து பந்தியும் எல்லாத்தையும் முடித்தான் வேட்டையாடினான் அர்ஜுனன் மேலே பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு பதினொன்னுலேருந்து பதினொன்று வந்து சொல்கிறார் சர்வேஸ்வரா நாங்கள் என்ன தான் தபஸ் பண்ணோமோ தெரியலையே ஏன்னா நான் வந்து அது தெரியல யோகேஸ்வரனுக்கெல்லாம் காட்சி கொடுக்காத யோகேஸ்வரர்களுக்கெல்லாம் கண் முன்னால் தெரியாத அப்படிப்பட்ட நீங்கள் வந்து லோக அவள் லௌகீக விஷயங்களில் பிரபஞ்ச வாழ்க்கையில் அப்படியே மயங்கி கிடக்கூடிய எங்களுக்கு ஒரு காட்சி கொடுக்குறில்ல என்ன ஆச்சரியம் இப்படி ராஜா யுதிஷ்டிரர் வந்து அவரை தோ ஸ்தோத்திரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி இங்கே இருக்கணும்னு சொன்னப்புறம் அந்த இருக்கணும் சில காலம் இருக்கணும்னு சொன்னோன்னே பகவான் கிருஷ்ணன் வந்து இந்திரபிரஸ்தம் ஜனங்களுக்கெல்லாம் அந்த பாண்டவர்களுக்கெல்லாம் கண்களுக்கு மிகவும் ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி விருந்தாக இருக்கிற மாதிரி சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொண்டோ மழைக்காலம் முழுக்க இருந்தார் நாலு மாதங்கள் நாலு மாதம் மழைக்கால சமயத்தில் அங்கே சௌக்கியமாக சுலபமாக கழித்தார் ஒரு சமயம் பாண்டவர்கள் என்ன பண்ணுறார் அதில் இருக்கக்கூடிய அர்ஜுனன் அவன் வந்து எல்லா விதமான பகைவர்களையும் முடிக்கக்கூடிய அளவில் சக்தி படைந்தவன் ஒரு கவசத்தை போட்டு அவர்களை இது இதை அந்த கத்தியர்களுக்கு கவசம் உண்டு கவசத்தை போட்டுண்டு காண்டிவுங்கிற தன்னுடைய வில்லை கையில் எடுத்துட்டு அம்புகள் கொடையாத ரெண்டு அம்புரா துணிகளையும் ஏற்றிக்கொண்டு அனுமான் தான் அவருக்கு அந்த துவஜத்தில் இருக்கார் கொடி ரத்தம்னா ரத்தம் ஒன்று இருக்குது ரதத்தில் நாலு குதிரைகள் அதில் கொடி ஒன்று இருக்கும் மேலே அது வந்து அதுபோக கொடியாக குடிச்சிருக்கார் அப்படி ஏறி கிருஷ்ணனோட அப்படி டைம் பாஸ் பண்ணிக்கான் இப்போ வேட்டையாடுவதற்காக பெரிய காட்டுக்குள்ளே போகிறோம் அங்கே தபஸ் பண்ணக்கூடிய ரிஷிகள் முனிவர்கள் தாதுக்களுக்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணக்கூடிய தொல்லை கொடுக்கக்கூடிய புலிகள் காட்டு பன்றிகள் எருமைகள் கலைமான்கள் சரபங்கள் நீலம் கலந்த பழுப்பு நிறந்த கவயமான்கள் காண்டா மிருகங்கள் புள்ளிமான்கள் முயல்கள் முள்ளம்பன்றி இவைகள்லாம் இப்படி இருக்கும் அவைகளெல்லாம் அம்புகளால் அடிச்சும் வேட்டையாடினான் முடித்தான் மேலே பதினாறாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் தான் நின்யுகும் तान निु किंकाराज मेध्या उपागे तृट्परीता पिरीश्रा विभत्सु बीभत्सु यमुनाथे तु किंकराज मेध्यागे तृट परेता पिरीश्रा बीभत्सु यमुनाथे त्रोपस्पृश्य विशरम पीवा वारी महारथौ कृष्ण ददृशो कन्याँ चरती चारुदर्शि त्रत्रोपस्पृश விஷதம் பீவ்வா வாரிமாரோ ததோ கனியம் சரந்தீம் தாருதர்ஷனா வராரோம் சுஜா ருச்சிரானிதா சால் குண பிரமதோத்தம் தா வராரோம் சிஜா ருச்சிரன பப்படி சா பகுண பிரமதோத்தம் காம் கிசி சுணி குதோ குத்தா குதோ வா கிச்சீஷதி மன்னே யாம் பதிவோ கஷி சுணி குத்த கு கிச்சிக்கீஷதி மம் பதிச்சே கதையோம் கதையோ கரம் கதையோன ஸ்ரீ காளிந்தேவி பாஜா அகம் தேவசிய சவித்து துகிதா பதிமிச்சதி விஷ்ணும் வரை வரதம் தபமாஸ்திரா காளி ஸ்ரீ காளிந்தேவி பாஜா அகம் தேவச சவித்து துகிதா பதிமிச்சதி விஷ்ணும் வரைணியம் வரதா தப பரமஸ்திரா இருபதாறு ஸ்லோகம் பதினாறுலேருந்து இருபது மறுபடியும் மூலத்தை பார்ப்போம் அந்த ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயமான உத்தரார்த்தத்தில் இருக்கக்கூடியது पदी नारे मेले पार्पम ता निुम किंकाराज मेध्यान पर्वण्यूपागने तृटपरी पीश्रा विभत्ु यमुनाघाति तिु किंकाराज मेध्यान पर्व निपागने तृटपरी परिश्रा विभत्ु यमुनाघाति திருஷ்ய விசதம் பீவ்வாரி மாரோ கிருஷ்ண கனியா சாச்சரீம் சாரதர்ஷன விஷரம் பீவ்வாரிமாரோ தத கிருஷ்ண கனியம் சரந்தீம் சாரதர்ஷன் சாரதம் தாம் ஆசியம் வராரோம் சுஜா ருச்சிரன பப்பச்சப்பாண பிரமுதோத்தம தாமாசாஜராம் சுவிஜாம் ருச்சிரன பச்ச பிரசா பாண பரமோத்தமம் காம் கஷி சுணி குிக மதிமிச்சி சர்வம் கதை சோபனை குசிரோணி குத்தோசித் கிம் சி கிரீடதி மஞ்சே ஃபம் பதிவோனை காளிந்தியுவாச்ச அகம் தேவிதா பதிச்சும் விஷ்ணு வரை வரதம் தபா பரமமாஸ்திராம் காளிந்தியுவாச்ச அகம் தேவிதா பதிச்சு விஷ்ணு வரை வரதம் தபா பரமமாஸ்திரிரா ஒரு ஆறு ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அந்த வேட்டையாடினான் அப்படி அர்ஜுனன் அவனுடைய வில்லு காண்டிம வில்லு அதை எடுத்துணும் வேலைக்காரர்கள் அப்போது நடக்கக்கூடிய சிராத்தாதி கர்மாக்களை பரிசுத்தங்களான அவைகளை தர்மபுத்திர கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஆமாம் அதாவது இந்த மாம்சம் அவர்கள் பண்ணக்கூடிய சிராதாதி கர்மளுக்கு உண்டு கொண்டு வந்து கொடுத்தார்கள் வேட்டையாடி கலைச்சு போன அர்ஜுனன் வந்து தாகத்துக்காக தாகசாந்திக்காக யமுனைக்கு போனான் பீபத் சுகு அப்படின்னா அர்ஜுனன் அவனுக்கு அர்ஜுனனுக்கு அவர் பன்னெண்டு பேர் உண்டு அந்த மகாபாரதத்தில் அந்த விராட பருவத்தில் உத்தரன் டக்க உத்தரகுமாரன்ட்ட பேர் உண்டு இந்த பால் அவனுடைய ஒரு பேர் பி அவனுடைய ஒரு பேர் அர்ஜுனனுங்கிறது ஒரு பேர் இப்படி மகாரதர்களான கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அந்த இடத்துல அதாவது யமுனையில் போய் ஸ்நானம் பண்ணி சுத்தமான ஜலத்தை குடிச்சுட்டோம் அந்த இடத்துல சுற்றின்னு இருக்கிற போதும் அழகான தோற்றம் கொண்ட அழகாக ரொம்பவும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணியை பார்த்தார் அர்ஜுனன் வந்து தோடனான ஃப்ரெண்டு அத்தை பிள்ளை மாமா பிள்ளைங்கிறது இருக்கட்டும் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டு அப்பா என்ன ஒரு என்ன ஒரு இது என்ன ஒரு ஆ கண்ணனுக்கு மூணு ஃப்ரெண்டு நான் எப்பவும் சொல்லுவேன் அடியு சொல்கிறதுது என் பா என்னுடைய கோணத்தையும் சொல்ல ஒன்று அர்ஜுனன் இன்னொன்று உத்தவர் இன்னொன்று அந்த குச்சேல சுவாமி அதை பின்னால் இதெல்லாம் பார்ப்போம் அப்போ தோட நான் கிருஷ்ணால் அழகாக சரீர அமைப்புகள் கொண்டவள் அழகான பற்கள் வரிசையோடு இருக்கு பார்ப்பதற்கு அழகான முகத்தை கொண்டவள் அப்படிப்பட்ட உத்தம ஸ்கீட்டை போய் நேரங்கி பின்னால் கேட்டேன் அழகான இடுப்பை கொண்ட ஹே பெண்ணு அழகான இடுப்பை கொண்ட சுஸ்ரோணி அழகான இடுப்பை கொண்ட ஹே பெண்ணு நீ யார் நீ என்ன ஜாதி உன் பேர் என்ன யாருடைய பெண்ணு யாரோட பெண்ணினி நீ எங்கேருந்து வரணி நீ எங்கே என்ன செய்ய விரும்புகிறாய் என்ன பண்ண போகிறேன் ஒன்று கணவனாக விரும்பக்கூடியவளாக நினைக்கிறேன் அதாவது கணவனை அடைவதற்கு விருப்பம் கொண்டவளாக நினைக்கிறேன் நல்ல ஒழுக்கம் கொண்டவளே எல்லாவற்றையும் சொல்லுங்கிறார் சோபனே நல்ல ஒழுக்கம் கொண்டவளே அழகான மங்களமானவளே எல்லாத்தையும் சொல்லும் நீ பதிமிச்சந்தி மன்னியன் யாரா கணவனை அடைவதற்காக நீ தேடிக்கொண்டிருக்கிறவளாக நினைக்கிறேன் ஒன்று எல்லாத்தையும் சொல்லும் அப்படின்னு ஒன்று அப்போ காளிந்தி சொல்கிறாள் அவ்வளவு பேர் காளிந்தி சொல்கிறேன் நான் சூரியதேவனுடைய பெண்ணான நான் வரங்களை கொடுக்கக்கூடியவரும் வரிக்கத்தக்கவருமான வரதம் எல்லா விதமான என்ன கேட்கிறீர்கள் அந்த வரங்களை கொடுக்கக்கூடியவரும் அவர் வந்து வரேன் வரிக்கத்தக்கவரும் அதாவது மணாளனாக வரிக்க தகுந்தவர் அப்படிப்பட்ட கிருஷ் விஷ்ணு பகவானை கணவனாக அடைய விரும்பி நான் தபாஸ் பண்ணேன் அப்படிங்கிறால் விருமா சொன்னால் பதினாறாவது ஸ்லோகத்துலேருந்து பணியாட்கள்லாம் இப்படி வேட்டையாடின அர்ஜுனால் வேட்டையாடப்பட்ட அந்த யக்ஞயாகங்களுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டும் யுஷ்டீரத்தை கொண்டு கொண்டே கொடுத்தார்கள் இந்த அடிப்பட்ட மிருகங்களுடைய விஷயங்களை மாம்சத்தை வச்சுக்கணும் கொண்டு கொடுத்தார்கள் அங்கே மிங்கும் தெரிஞ்சு கலைச்சு போன அர்ஜுனன் உந்தி ஆமாம் காட்டிலேருந்து இப்படி யக்ஞ யாகங்களுக்கு வேண்டிய மட்டும் அப்படி யக்ஞ சிராத விஷயங்களுக்கும் நேரம் தெரிஞ்சு இஷ்டத்தில் கொண்டு போய் கொடுத்தார்கள் இவர் வேட்டையாடுது அங்கே இங்கே தெரிஞ்சு களைச்சு போன அர்ஜுனன் அவன் நாக்கு வறண்டு தாகத்தால் இருக்க யமுனைக்கு போனார் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் யமுனையில் வந்து கை காலில் சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் ஸ்நானமும் பண்ணிட்டு யமுன ஜலத்தை கொடுத்தார்கள் அங்கே அழகான தோற்றம் கொண்ட ஒரு பெண் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதே பார்த்தார்கள் அழகான பெண்ணு தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதே பார்த்தார்கள் அப்போ தோழனான கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் அனுப்புகிறான் அப்போ அர்ஜுனன் வந்து அந்த அழகான பெண்களில் மிகவும் சிறந்தவளாக இருக்கக்கூடிய அவளை பார்த்து பக்கத்தில் போய் கேட்குறாள் சுந்தரே நீ யார் நீ யாரோட பெண்ணு ஏன் இங்கே வந்திருக்கேன் நீ என்ன செய்ய விரும்புகிறேன் நீ கணவனை அடைய விரும்புகிறாய் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் மங்களமானவளே எல்லாத்தையும் கிட்ட சொல்லு நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கேன் என்ன சமாச்சாரம் யார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டவொடனே இப்போ உயர்ந்த அவன் வந்து பல பெண்களை அர்ஜுனன் மணந்திருந்தாலும் மிகவும் ஒழுக்கமானவன் நேர்மையானவன் சரியானவன் ஒரு தப்பு கூட அவன் பண்ணதில்லை அர்ஜுனன் அப்படிப்பட்டான் காலிந்தி சொல்கிறார் நான் சூரியதேவனுடைய புத்திரி நான் சூரியதேவனுடைய புத்திரி வர கே கேட்கக்கூடிய அபீட்டங்களை பிரார்த்திக்கக்கூடியவர்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணன் விஷ்ணுவையே நான் வந்து கணவனாக அடைய விரும்பி தபஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த விஷ்ணு தான் எனக்கு பதியாக இருக்கணும் சூரியவனுடைய புத்திரி அதுக்காக தபஸ் பண்ணிகிட்டு இருக்குங்கிற மேல பார்ப்பும் விஷ்ணாக